நச்சினே அனைவருக்கும் வணக்கம் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையிலிருந்து விஜயானந்த் இன்னைக்கு பஞ்சதந்திர கதைகள்ல இருந்து இரண்டு விறகு வெட்டிகளை பத்தின கதைய உங்களுக்கு நான் சொல்ல போறேன் ஒரு கிராமத்துல நந்தன் வந்தன் அப்படின்னு இரண்டு விறகு வெட்டிகள் இருந்தாங்க அதுல நந்தன் கிராம ஒரு சிறந்த வேலைக்காரன் அவன் வேலை பார்க்கறதுக்கு தயங்குனதே கிடையாது அதிகாலையில எழுந்து வேலைக்கு கிளம்பிடுவான் அது மாதிரி இருட்டும் போது வீட்டுக்கு வந்துடுவான் அவன் நிறைய விரைவுகளை வெட்டி நல்ல பணம் சம்பாதிச்சதுனால கூடிய சீக்கிரமே அவன் பெரிய பணக்காரன் ஆயிட்டான் நல்ல வீடு கட்டினான் வசதியா இருந்தான் கல்யாணம் பண்ணா எல்லாமே நடந்தது ஆனா இந்த வந்தன்கிறவன் இருக்கிறானே படு சோம்பேறி அதிகாலையில எழுந்துக்கிறதே கிடையாது அவன் சூரியன் உதிச்சு ரொம்ப நேரம் கழிச்சுதான் எழுந்துக்குவான் அதுக்கு பிறகு விருப்பமே இல்லாம கோடாரியை எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போய் விறகு வெட்டி கொண்டு வந்து ஏதோ தன்னால அன்னைக்கு வந்து சாப்பாட்டுக்கு மட்டும் போதும் அப்படிங்குற மாதிரி கொண்டு வந்து வித்துட்டு தேவையானதை மட்டும் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு படுத்துக்குவான் அவனுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கோ கல்யாணம் பண்றதுக்கோ போதிய பணம் இல்லாம அவன் வந்து நந்தனை பார்த்து புறாமப்பட்டுட்டே இருந்தான் இவன் மட்டும் என்ன மாயம் பண்றானோ தெரியல நல்லா சம்பாரிச்சு வீடு கட்டிட்டான் கல்யாணமெல்லாம் பண்ணிட்டான் நான் மட்டும் குடிசை வீட்டிலே இருக்கேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருந்தான் வந்தன் ஒரு நாள் நந்தன் எப்போதும் போல வழக்கமா தன்னுடைய கோடாரியை எடுத்துக்கிட்டு அதிகாலையிலே காட்டுக்கு போனான் அங்க போய் பட்டு போய் கிடந்த ஒரு மரத்தை தேர்ந்தெடுத்து அதை வெட்ட ஆரம்பிச்சான் அந்த மரம் வந்து ஒரு நதியோரத்துல கிடந்ததுனால மரத்து மேல ஏறி அந்த கிளைகளை வெட்டிட்டு இருக்கும் போது நந்தனோட கோடாரி தவறி ஆத்துக்குள்ள விழுந்துருச்சு அந்த ஆத்துக்குள்ள நிறைய தண்ணி இருந்ததுனால நந்தனால இறங்கி அந்த கோடாரியை எடுக்க முடியல அந்த கோடாரி கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நந்தன் புலம்பிக்கிட்டே அழுதுகிட்டு இருந்தான் அப்போ அந்த வன தேவதை வந்தாங்க அந்த வன வந்து நந்தன் கிட்ட கேட்டாங்க நீ ஏப்பா உட்காந்து அழுதுட்டு இருக்க உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கவும் நந்தன் சொன்னா நான் இந்த மரத்து மேல ஏறி கிளைகள் எல்லாம் வெட்டிட்டு இருக்கும் போது என்னுடைய கோடரி தவறி தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு அந்த கோடரிய வச்சுதான் நான் பொழப்பு நடத்திட்டு இருக்கேன் அதை வச்சுதான் என்னால் விறகு வெட்டி விக்க முடியும் அந்த கோடரி இல்லாம என்னால ஒரு பொழுது கூட இருக்க முடியாது எனக்கு என்னுடைய கோடரி வேணும் அப்படின்னு கேட்டான் அப்ப வன தேவதை இரு தண்ணிக்குள்ள முங்கி நான் உன்னுடைய கோடரி எடுத்துட்டு வந்து தர்றேன் அப்படின்னு சொல்லி தண்ணிக்குள்ள இறங்கி முங்கினாங்க முங்கிட்டு அதுக்கு பிறகு வந்து ஒரு தங்க கோடரி எடுத்துட்டு வந்தாங்க வந்து நந்தன்கிட்ட கொடுத்து இதுதானே கோடரி அப்படின்னு கேட்கவும் நந்தன் சொன்னா என்னோடது வந்து இது கிடையாது இது தங்கத்துல ஆன கோடரி இது என்னது கிடையாது அப்படின்னு சொன்னா உடனே அந்த வன மறுபடியும் தண்ணிக்குள்ள முங்கி ஒரு வெள்ளி கோடரி எடுத்துட்டு வந்தாங்க அந்த வெள்ளி கோடரிய நந்தன் கிட்ட காமிச்சு இதுதான் ஒண்ணதா அப்படின்னு கேட்கவும் அப்ப நந்தன் சொன்னா இது என்னோடது கிடையாது என்னது வேற அப்படின்னு சொல்லவும் அந்த வன தேவதை மறுபடி தண்ணிக்குள்ள முங்கி இன்னொரு இரும்பு கோடாரி எடுத்துட்டு வந்து இதுவான்னு கேட்டாங்க அப்ப நந்தன் சொன்னா ஆமா ஆமா இதுதான் என்னோடது அப்படின்னு சொல்லவும் அந்த வனதேவதை ஆச்சரியப்பட்டு பரவாயில்லையே நீ பேராசை இல்லாதவனா இருக்க அதனால எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மூணு கோடாரிகளையும் நீயே வச்சுக்கோ தங்க கோடாரியும் வச்சுக்கோ வெள்ளி கோடாரியும் வச்சுக்கோ உன்னுடைய இரும்பு கோடாரியும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி மூணு கோடாரியும் நந்தன்கிட்டே கொடுத்துட்டாங்க நந்தன் ரொம்ப சந்தோஷமா அந்த மூணு கோடாரியும் போனான் அப்போ நந்தன் வீட்டுக்குள்ள போய் தன்னுடைய மனைவி கிட்ட தனக்கு தங்கம் வெள்ளி கோடரி கிடைச்ச கதைய சொல்லிட்டு இருந்தான் அது எல்லாத்தையும் ஜன்னல் வழியில ஒட்டு கேட்டுட்டு இருந்த வந்தன் என்ன நினைச்சானா ஓஹோ இதுதான் காரியமா நானும் இதே மாதிரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அதிகாலையில எழுந்திரிச்சு காட்டுக்கு போய் அதே இடத்துல அந்த நதி பக்கத்துல ஒரு பட்டு போன மரத்து மேல ஏறி அந்த கிளைகளை வெட்டிட்டு இருந்தான் வேணும்னே அந்த கோடரிய தவற விட்டு தண்ணிக்குள்ள விழுக வச்சிட்டான் கீழே இறங்கி வந்து ஐயையோ என்னோட கோடரி காணாம போச்சே நான் என்ன பண்ணுவேன் என் பொழப்பு எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சான் அப்போ வனதேவதை வந்து உனக்கு என்ன வேணும் வந்தன் அப்படின்னு கேட்கவும் வந்தன் சொன்னா என்னுடைய கோடரி வந்து தண்ணிக்குள்ள தவறி விழுந்துருச்சு அதை எடுத்துக் கொடுங்க அப்படின்னு சொல்லவும் வன தண்ணிக்குள்ள முங்கி வந்தனோட அதே இரும்பு கோடரி எடுத்துட்டு வந்து இதுவா அப்படின்னு கேட்டாங்க அப்ப வந்தன் என்ன சொன்னா இல்ல இல்ல என்னோட கோடரி இது இல்ல என்னோட கோடரி வேற அப்படின்னு சொல்லவும் வனதேவதை மறுபடியும் தண்ணிக்குள்ள முங்கி வெள்ளி கோடரி எடுத்துட்டு வந்து அவங்கிட்ட குடுத்தாங்க இதுவா அவனுடைய கோடரி அப்படின்னு கேட்கவும் அவன் சொன்னா இல்ல இல்ல என்னோட கோடரி இது இல்ல என்னது வேற அப்படின்னு சொல்லவும் மறுபடி வன தண்ணிக்குள்ள முங்கி ஒரு தங்க கோடரி எடுத்துட்டு வந்து இதுவா உன்னது அப்படின்னு கேட்கவும் ஆமா ஆமா இதுதான் என்னோட கோடரி அப்படின்னு சொன்னான் வந்தன் இத கேட்ட வனதேவதை சொன்னாங்க நீ ரொம்ப பேராசக்காரனா இருக்க உனக்கு வந்து எதுவுமே தரமுடியாது உன்னுடைய இரும்பு கோடரிய மட்டும் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பு முதல்ல உழைச்சு பொழைக்கிற வழிய பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க ரொம்ப ஏமாற்றத்தோட திரும்பிய வந்தன் நம்ம பொய் சொன்னதுனால நமக்கு இந்த தண்டனை கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பொழைப்பா அதுக்கு பிறகு ஒழுங்க பாக்க ஆரம்பிச்சான் அவனும் நந்தனை போல அதிகாலையில எழுந்து காட்டுக்கு போய் பட்டு மரங்களை வெட்டி வந்து வித்து காசு சேர்த்து வீடு கட்டி அவனும் கல்யாணம் பண்ணி அதுக்கு பிறகு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சான் உழைப்பனுடைய மகத்துவத்தை தெரிஞ்சுகிட்டதுனால வந்தன் அதுக்கு பிறகு எந்த கஷ்டமும் இல்லாம நந்தனை போல வாழ ஆரம்பிச்சான் அதனால நம்மளும் நம்மளுடைய உழைப்ப மட்டுமே நம்பி வாழ கத்துக்கிடணும் சரி நேயர்களே